குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமயன்பர்களே கற்பவை கற்போம் என்கின்ற தலைப்பிலே முடிந்தவரை முறையாக சாஸ்திரங்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிற முக்கியமான விஷயங்களில் ஒன்று சாஸ்திரங்கள் இவ்வுலகை இறைவன் படைத்தார் என்றும் இறைவனே இவ்வுலகமாக காட்சியளிக்கிறார் என்றும் இறைவனையும் உலகத்தையும் பிரிக்கவே இயலாது என்றும் உணர்வாக எங்கும் இறைந்திருக்கிறான் என்றும் பல்வேறு பக்குவப்பட்ட மனிதர்களுக்கு பல்வேறு கோணங்களிலே உபதேசிக்கின்றன என்று நாம் பார்த்திருக்கிறோம் இறைவன் அறிவு காரணமாக இருந்து இவ்வுலகை படைத்தார் என்றும் உபாதான காரணமாக இறைவனே இருக்கிறார் என்றும் இறைவன் உணர்வே வடிவானவன் என்றும் பல கோணங்களிலே இறைவனை பற்றி சாஸ்திரங்கள் உபதேசிப்பதை ஓரளவு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய பாரத நாட்டின் சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிராகிய எனக்கு சாஸ்திரங்கள் பல்வேறு கட்டளை இடுகின்றன சத்தியம் வத தர்ம சுவாத்தியான் பிரமத என்று உபதேசிக்கிறது பிரம்மச்சாரி குருகுல கல்வியை முடித்து இல்லத்திற்கு திரும்பும் பொழுது உபதேசிப்பதாக தைத்திரியோபனிஷத்திலே ஒரு அத்தமான மந்திர பகுதி அமைந்திருக்கிறது வேதமனு தேவாசி நாஸ்தீ வேதத்தை சொல்லிக் கொடுத்த பிறகு வேத மந்திரங்களை மனப்பாடம் செய்ய வைத்து மந்திரங்களுடைய பொருளையும் தெளிவாக உபதேசம் செய்து பிறகு சுருக்கமாக ஆச்சாரியர் அதாவது ஆசிரியர் மாணவனை பார்த்து இவ்வாறு உபதேசிக்கிறார் என்று இந்த வரி சொல்லுகிறது சத்தியம் ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எதை பேச வேண்டி வந்தாலும் பொய்யை பேசி விடாதே என்பது இதனுடைய பொருள் உண்மையை பேசு என்பதை விட நீ பேச வேண்டிய விஷயத்திலே பொய் கலக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமான பொருள் என்று ஆதிசங்கரர் இதற்கு உரை எழுதியிருக்கிறார் அனிருத்தர்ஜனம் பொய் பேசாமல் இருத்தல் என்று இதற்கு பொருள் வள்ளுவரும் இதை அழகாக சொல்லி இருக்கிறார் அல்லவா பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று என்று வாய்மை அதிகாரத்திலே உபதேசித்திருக்கிறார் ஒருபொழுதும் பொய் பேசாமல் இருந்தால் மற்ற அறங்களை செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை பொய் பேசுவதை ஒருபொழுதும் செய்யக்கூடாது என்று உபதேசித்திருக்கிறார் எனவே சத்தியம் சத்தியத்தை பற்றி பல மந்திரங்கள் இருக்கின்றன இருந்தாலும் இது முதல் உபதேசம் தர்மஞ்சர உனக்கென்று வகுக்கப்பட்ட கடமைகளை தனி கடமைகளையும் குடும்ப கடமைகளையும் சமூக கடமைகளையும் விருப்பு வெறுப்பின்றி பொறுப்புடன் செய்வாயாக என்பதே இந்த வரியின் பொருள் தர்மம் சர இங்கே ஆதிசங்கரர் மிக அழகாக ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் தர்மத்திற்குள்ளேயே சத்தியம் அடங்காதா என்ற கேள்வியை கேட்டு தர்மத்திலேயே சிறந்த தர்மம் சத்தியம் என்று அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதைத்தான் வள்ளுவரும் அறம்புற செய்யாமை நன்று என்றும் குறித்திருக்கிறார் எல்லா அறங்களையும் செய்ய வேண்டும் என்றாலும் பொய் பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் பொய் பேசாமல் இருந்தால் மனதில் தூய்மையும் ஒருமுகப்பாடும் நல்ல பண்புகளும் வளர்ந்து ஓங்கும் என்பதை வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் விளக்குகிற ஆச்சாரியர் பிறகு பேசுகிறார் மேலும் சுவாத்தியான் பிரமத ஒருபொழுதும் கற்பதிலிருந்து நழுவி ஓயாது கற்றுக்கொண்டே இரு எண்ணற்ற சாஸ்திர நூல்கள் வாழ்நாள் முழுதும் படித்தாலும் நிறைவு செய்ய முடியாத வழி இருக்கின்றன நம்மிடத்திலே அனந்த சாஸ்திரம் கல்வி கரையில என்றனர் ஆன்றோர் எனவே கற்க கற்க நம்முடைய அறிவு ஓயாது தெளிவு பெறுகிறது எல்லாம் அல்ல இறைவனை போற்றி தினமும் படிப்பதை நிறுத்திவிடாமல் இருக்க வேண்டும் இதை படிக்க வேண்டுமோ அதை படிக்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது நம்முடைய நிகழ்ச்சிக்கு பெயரே கற்பவை கற்போம் என்பதுதானே ஆகவே சுவாத்திய தனிப்பட்ட முறையில் நீ படிப்பதை நிறுத்திவிடாதே அல்லது பெரியோர்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டே இரு என்றெல்லாம் இதை புரிந்து வேண்டும் ஆச்சாரியாய பிரியந்தனமாக பிரஜா தந்தும் கல்வியை கற்ற பிறகு அந்த கல்வியை அரசர்கள் வணிகர்கள் இவர்களிடத்திலே கற்ற விஷயத்தை சொல்லி அவர்களிடமிருந்து பொருளை பெற்று ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டும் என்பது பழங்கால மரபு ஆசிரியர்கள் மாணவர்களிடம் பொருளை பெற்றுக்கொண்டு கல்வியை கற்றுக் நமது பாரத மரபு அல்ல அறிவுசார் சொத்துரிமை என்பது நம்முடைய கலாச்சாரத்திலேயே கிடையாது நம்முடைய அறிவாற்றலை இடைவிடாது சமூகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதே நம்முடைய பெரியோர்கள் நமக்கு காட்டிய வழி எல்லாவற்றையும் வழங்கு வழங்கு என்று திரும்ப சொல்லி இருக்கிறார்கள் வேள்வி செய்தலும் தவம் புரிதலும் எல்லாவற்றையும் நம்மிடத்தில் உள்ள அனைத்தையும் சமூகத்திற்கு வழங்குவதுமே நம்முடைய மாபெரும் கடமை என்பதை நன்கு உணர்த்தி இருக்கிறார்கள் மேலும் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள்